வணக்கம் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொதறிவு குவியலுக்காக மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக அமைதிக்கான நோபல் பரிசு நார்வே அரசால் சிபாரிசு செய்யப்படுகிறது இரண்டு இந்தோனேஷியாவில் கருடா என்ற பெயர் கொண்ட விமான சேவை இயங்குகிறது மூன்று வெங்காயத்தில் வைட்டமின் பி அதிகமாக உள்ளது நான்கு மனிதனை போல் தலையில் வழுக்கை விலங்கு ஆண் ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பொருளாதார கொள்கை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழர் யார் இரண்டு ஐக்கிய நாடுகளவையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரத்துறை வெளியிட்டுள்ள உலக பொருளாதார நிலை இரண்டாயிரத்தி அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலக பொருளாதாரம் அடைந்துள்ள வளர்ச்சி சதவிகிதம் எவ்வளவு மூன்று காமன்வெல்த் அமைப்பின் கற்பதற்கான நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள கார்த்தியாயினி அம்மா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான கீர்த்தி விருது பெற்ற இராணுவ வீரர் யார் ஐந்து சென்னையில் தயாரிக்கப்பட்ட ரயில் எயிட்டீன் எனும் அதிவேக ரயிலுக்கு மத்திய அரசு சூட்டியுள்ள பெயர் என்ன நன்றி